அவர்கள் கூறியதாவது சில பேரிசம் பழங்களை உண்ணாமல் நோன்பு பெருநாளில் தொழுகைக்கு நபி சலல்லாஹா அலஹி வசல்லம் அவர்கள் புறப்பட மாட்டார்கள் மற்றொரு அறிவிப்பில் அவற்றை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் உண்பார்கள் என்று கூறப்பட்டுள்ளது